ேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் காரைக்குடியில உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு அறிஞர்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பத்தி உங்களோட பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில இன்னைக்கு மாவீரன் அலெக்சாண்டர் அவர்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி உங்களோட பகிர்ந்துக்க வரேன் அதை பத்தி சொல்றேன் அவங்கள பத்தி சொல்றேன் கேளுங்க பல நாடுகளை வெண்ணிட்டு வென்று வெற்றி கழிப்புல நாடு திரும்பும் போது கடுமையான நோயால பாதிக்கப்பட்டாரு மாவீரன் அலெக்சாண்டர் கூட வந்த மருத்துவர்கள் கூட கைவிட்ட நிலைமை இனிமே பிளப்பது அறியுது அப்படின்ற ஒரு நிலமை அந்த நேரத்தில் அவர் அவரோட அம்மாவை பார்க்குறதுக்கு இயங்கினார் அலெக்சாண்டர் ஆனால் நிலமை ரொம்ப மோசமாகச்சு உடனே தன்னோட தளபதிகளை அழைச்சி தன்னோட மூணு கடைசி ஆசைகளை சொன்னார் ஒன்று என்னென்னா என்னோடய சவப்பட்டிய மருத்துவர்கள் தான் சுமந்து செல்லணும் இரண்டு வந்து என்னென்னா வீடு முதல் இடுகாடு வரைக்கும் என்னோட இறுதி ஊர்வலப்பாதை முழுக்க நான் கவர்ந்து வந்த முத்து மணி நவரத்தினங்கள் வீசி வர வேண்டும் மூன்று என்னென்னா இரு கைகளும் வெளியில் தெரிகிற மாதிரி என்னை சவப்பட்டியில் வச்சு மூட வேண்டும் சொன்னார் ஏன் என்னை கேட்டார் தளபதி நான் என்னோட வாழ்க்கையில் கற்றுக்க கற்றுக்கிட்ட மூணு விஷயங்களை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று என்னென்னா எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் வைத்தியர்கள் கைவிடும் நாள் வரும் அதனாலதான் நான் அவங்கள தூக்கிட்டு போக சொன்னேன் அப்படின்னா இரண்டாவது வந்து என்னென்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட நான் செத்ததுக்கப்புறம் என்னோட வரப்போ வருது இல்லை அதனால அவற்றையெல்லாம் ஊர்வலப்பாதையிலே இறச்சி விட சொன்னேன் மூணு என்னன்னா இந்த வெறும் கையோடையே வந்தேன் ஆனால் வெறும் கையோடவே திரும்பி போகிறேன் அதனால வெறும் கைகளை வெளியில தெரியும்படி சவப்பட்டியை வச்சு மூடுங்க அப்படின்னு சொன்னார் நன்றி